ஓம் நமோவிசம்யோ வம்சிபிய மஹோ நமோ குருபியோபரோமஸ்மி ஓந்தோக்காரிகி பிரமித்தம் அநாநேஷ்லிமேன நமித்தம் இஷ்டூத்தி நம்ப்பாசம் தூத்திச்சா கௌடபதாச்சாரியர் அஜாதிவாதத்தை சித்தாந்தம் பண்ணுவதற்காக முதல்ல ஆஸ்திக மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை அதில் முக்கியமான பிரிவுகளை நிராகரணம் பண்ணி அஜாதி சித்தாந்தத்தை பண்ணினர் பிறகு நாஸ்திக்கவாத குரூப்பில் இருக்கக்கூடியவர்களும் இந்த பாஹ்ய பிரபஞ்ச ஜாதிவாதம் அஸ்தித்வாதத்தை சொல்லுகிறார்கள் ஆக நாஸ்திக்கர்கள் முக்கியமாக பௌத்தர்கள் அந்த பௌத்தர்களும ஒரு சாரார் ஹீனயானிகள் அவர்கள் இந்த ஜகத்தினுடைய இருப்பை பேசுகிறார்கள் அவர்களுடைய கருத்தையும் நீக்குவதற்காக அவர்களுள்ளேயே ஒரு பிரிவினரோடு சேர்ந்து அதை நீக்குகிறார் அவர்கள் அந்த ஹீனயானவாதிகள் சொல்லுவ சொல்லுகின்ற கருத்து அறிவு இருக்கிறது அறிவுக்கு வேறாக பொருள் இருக்கிறது அறிவுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இருக்கிறது அறிவுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இருக்கிறது அறிவுக்கு பொருள் அறிவை பொருளான பொருளை அறிவு பற்றுகிறது அறிவிலே வேறுபாடுகள் இருக்கின்றன வைச்சித்யம் ஆக இந்த அறிவிலே வேறுபாடுகள் இருக்கின்றன இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம் இந்த மாற்றங்கள் வேற்றுமைகள் உண்மையில்லை என்பதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய பரம தாற்பயம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற வேற்றுமைகள் ஒரு தோற்றமே உண்மை அல்ல திரும்ப திரும்ப நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த மாற்றங்கள் இந்த வேற்றுமைகள் உண்மை அல்ல இவை மாய தோற்றங்களே மாற்றங்களும் வேற்றுமைகளும் மாயத் தோற்றங்களே அப்படி போட்டால் சரியா மாற்றுமை மாற்றங்களும் வேற்றுமைகளும்ய தோற்றங்களே அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின் படி மாற்றும் வேற்றுமைகளும் மாய தோற்றங்களே ஆனா வேற்றுமைக்கும் மாற்றங்களுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இது வேறையா இருக்கக்கூடாது மாறிடக்கூடாது கணவன் மாறிடவே கூடாது கணவன் எனக்கு வேறாக இருக்கக்கூடாது அவர் எனக்காகவே இருக்கணும் அவரும் இப்படி நினைக்கலாம் மனைவி இப்படி இருக்கணும்னு நினைக்கலாம் குழந்தைகள் மாறிடக்கூடாது குறை குழந்தைகள் வேறாக போயிடக்கூடாது ஆனால் நடக்குமா நடக்கவே நடக்காததை போய் நம்ம ஆசைப்பட்டால் எப்படி இருக்கும் அது எதுவுமே பண்ண முடியாது மாறாத ஒரே ஒரு வஸ்து பிரம்மன் தான் மாமா பிரம்ம நிராகரோத் வேதத்தோட பிரார்த்தனை அற்புதமான பிரார்த்தனை பிரம்மத்தை நான் நிராகரிக்காமல் பிரம்மம் என்னை நிராகரிக்காமல் இருப்பதாகுக பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோ பிரம்மன் ஒரு நாள் நிராகரிக்க இவனுக்கு ஒரு இது ஒரு பிடிப்புக்கா சொல்லிக்கிறான் நாம் பிரம்மத்தை விட்டு விலக கூடாது நமஸ்திரு நமோஸ்வ இங்கே பகவத்கீதையில பதினோரா அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்றான் அதனால் அது வந்து பக்தி பரமாயிருந்தாலும் ஞானபரமாகவும் அர்த்தம் பண்ணிக்க முடியும் ஆக வேற்றுமைகளும் மாற்றங்களும் வேற்றுமைகள் தோன்றவில்லை மாற்றங்கள் தோன்றவில்லை தோன்றுவதாக தோன்றுவது மாயை தோன்றுவதாக தோன்றுவது தோன்றுவதாக நர்த்தம் பிறப்பதாக தோன்றுவது தோன்றுவதாக தோன்றுவது அறியாமை தோன்றாததும் தோன்றுவதாக தோன்றுவதும் அறியாமை தோன்றாதது பிரம்மன் தோன்றாதது தோன்றுவதாகவும் தோன்றுவது அறியாமை பிரம்மன் ஒரு தோன்றாது தோன்றாதது தோன்றுவதாக தோன்றுவது அறியாமை யாருக்கு பிரம்ம பரிணாமவாதிகளுக்கு சொல்றோம் தோன்றாதது தோன்றுவதாக தோன்றுவது அறியாமை இப்படி எதுக்கு சொல்கிறோம் இப்போ இப்போ நம்ம பௌத்த மதத்தை விசாரம் பண்ணி கொண்டிருக்கோம் பௌத்த மதத்தில் பாஹ்யார்த்த அஸ்தித்வாதிகள் பாஹ்யார்த்த அஸ்தித்வத்தை செய்கிறார்கள் ஞான வத்திரிக பதார்த்தாக பாஹ்ய சந்தி சத்தியம் பாஹ்ய பதார்த்தாஹார்த்தங்கள் சத்தியம் ஞானத்துக்கும் பாஹ்ய பதார்த்தங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் சத்தியம் ஆகவே சித்திக்கிறது அத்வைத்தம் ஒரு நாளும் சித்திக்காது எனவே துவைத்தம் பரமார்த்த சத்தியம் எப்படி சொல்றது அப்போ நம்ம என்ன சொல்லி ஆகணும்னா நீ நினைக்கிற ஞான வத்திரிகமான ஞானம்னா என்ன அறிவு இப்படியே வச்சுப்போம் பிரஜப்தி பிரஜப்திக்கு வேற வேறாக இருக்குன்னு நினைக்கிறையே அது வேறாக இல்லை படிச்சோம் நாம என்ன பண்றோம் இல்லை என்றால் இருக்கோ அப்புறம் என்ன பண்றோம் அகார உகாரிஷேதா அப்புறம் விஸ்வ தைஜசியெல்லாம் என்னதுன்னா பதார்த்தமும் இல்லை பதமும் இல்லை அமாத்திரா அமாத்திரா அது யாருன்னா அகம் இப்பதான் தெரியும் உபனிஷத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியும் இப்போ இப்போ ஞானம் இருக்கு ஞானத்துக்கு பாக்கியமா பதார்த்தம் இருக்கு ஞானத்துக்கும் பதார்த்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு பத பிரபஞ்சா பதார்த்த பிரபஞ்சா அதெல்லாம் இருக்கட்டும் அர்த்தம் சம்பந்த அவருடைய பாஷை சொன்னால் பிரஜப்தி என்ன சொல்ல போறம்மிராச்சாரியன் மூணு பதம் உபயோகப்படுத்துறாங்க ஆலம்பனத்துவம் அப்புறம் வைச்சித்ரிய விஷயத்துவம் நிமித்தம் என்ன விஷயம் ஆலம்பனம் அதை பற்றி கொள்றது பிடிச்சது நம்ம மைண்ட் முழுக்க எதை பிடிச்சிருக்கு அதெல்லாம் எப்பப்பதை எப்படி நினைக்கும் நமக்கே தெரியாது நம்முடைய மனசு எத்தனை விஷயங்களில் சம்பாதிச்சு வச்சிருக்கு ஒரு ஜென்மாவிலையா சம்பாதிச்சிருக்கு ஏகப்பட்ட ஜென்மாவில சம்பாதிச்சு வச்சிருக்கு இன்னும் எத்தனையோ சம்பாதிக்க போறதோ தெரியலை மாண்டூக்கியம் படித்ததுக்கு பிறகு சம்பாதிச்சுருந்ததுன்னா அது வந்து புண்ணியம் இல்லைன்னு தான் சொல்லணும் மைண்டு வந்து மனசு வந்து எத்தனையோ சம்ஸ்காரங்களை சேர்த்து வச்சிருக்கு இன்னும் எத்தனை சம்ஸ்காரம் இப்பவும் சேர்த்து பண்ணே இருக்கு வலாத சாந்தி மாத்திரம் என்டர் பண்ணலன்னு வச்சுங்களேன் இதுவும் என்னது நிமித்தமாக இல்லையா விஷயம்தான் இந்த நிமித்தம் என்ன நிமித்தம் நிமித்தம் இல்லைங்கிறத சொல்கிற நிமித்தம் இந்த நிமித்தம் வந்து என்டர் பண்ணலைன்னா எல்லா நிமித்தமும் நிமித்தமாகவே உட்கார்ந்துருக்கும் நிமித்தம் விஷயம் அர்த்தம் உள்ள இருக்கு இதெல்லாம் என்ன அகங்கார சித்தானி நாகம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம் புனக புன்புன கதையாமி புனப்புனா அகம் அசங்க அசங்க அசங்க சச்சிதானந்த ரூபோஹம் அகமே அவ் அஹம் அவ்ய அஹம் அசங்கி இருக்கு பாருங்க பெரிய இதுதான் பெரிய மகிமை இது நீக்கிடுறோம் ஒன்றும் கிடையாது சித்தம் மௌனம் அப்புறம் செயல் வாக்கு மௌனம் அதோட காரியம் தானே சுத்த மௌனம் தோன்றின் சித்தம் மௌனமாகிறது வாக்கு மாத்திரம் இல்லை செயலும் மௌனமாகிறது மௌனத்திலே ஆழ்ந்து விட்டால் நன்கு உணர்ந்து விட்டால் அடங்கி விடுகிறது சொல்லும் பொருள் அட்டு சும்மா இருக்கிறது அதான சொன்னார் பொருளை நீக்கு பொருளை நீக்கினா அர்த்த பிரத்தேய நிஷேதா சப்த பிரத்தேய நிஷேதா ந பகிஷ்பிரம் உபயதம் இதுதான் இந்த விஷயம் ஏழாவது மந்திரம் இருக்கே அதுதான் இப்படி மகிமையோடு இருக்கு சனிமித்தம் அவனால சொல்லப்படுகிறது இல்லைன்னா இருக்காதுன்னு சொல்ற துவைத்தம் இருக்காது அப்புறம் துக்க அனுபவங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க அவர்களுடைய மதத்தில் துவைத சத்துவம் இருக்கு ஆனா அவர்களுடைய மதத்திலேயே மற்றொரு சாரார் மகாயானவாதிகள் ஹீனயானிக்கும் மகாயானிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்ன ஹீனயானவாதி ஜெகத் சத்தியவாதி மகாயானவாதி ஜெகத் மித்யாவாதி இது பார்க்க பெரிய வித்தியாசம் தான் ஹீனயானிகள் ஜெகத் சத்தியவாதிகள் ஜெகத் சத்தியவாதிகள் ஆகவே அவர்கள் நம்ம புத்த மதத்திலேயே ஜெகன் மித்யான்னு சொன்னோம்னாலும் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் புத்த மதத்தில் ஒரு சாரார் ஜெகத்தை மித்யா என்று சொல்லுகிறார் மகாயானத்தை சேர்ந்தவர்கள் ஜகத்தை மித்யா என்று சொல்லுகிறார் ஹீனயானிகள் அப்படி சொல்றதில்லை ஜெகத்தை சத்தியமாகத்தான் சொல்லுது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து திங்கிங்கினுடைய டெவலப்மெண்ட்னு சொல்லிக்கலாம் எப்படி சொன்னாலும் சரி நமக்கு வேண்டியது என்ன மோட்சம் அதுதான் நமக்கு தாத்பரியம் அப்புறம் என்ன சொன்னார் அது யுக்தி அப்படி ஆமாம் நீ நினைக்கிற எப்படி ஆனால் பண்ணினா இது உண்மை அல்ல அனுபவம்னு நம்ம சொல்றோம் அனுபவமாக அது உண்மைன்னு சொல்லிட முடியாதப்பா யுக்தி தரிசனப்படி பார்த்தா நீ சொல்றதெல்லாம் சரியாகத்தான் இருக்கு பிரத்யட்ச அனுமான அனுபவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் வாஸ்தவமாகத்தான் தோன்றுகிறது ஆனால் தோன்றுகிறது ஆனால் விசாரம் பண்ணினா விசாரத்தை சகிக்காது சகிக்காதுன்னா என்ன அர்த்தம் விசாரம் பண்ணினா இது நிற்க பூத தரிசனத்து அனிமித்தத்துவம் இஷது நாங்க என்ன சொல்றோம் விஷயமும் இல்லை ஆலம்பனமும் இல்லை வைச்சித்யமும் அதாவது உள்ளுக்குள்ள இருக்குங்கிறான் விஷயத்தோட சேர்ந்திருக்கும் தன்மை விஷயத்தை பற்றிக்கொண்டிருக்கும் தன்மை விஷயங்களின் வேறுபாட்டை உணர்ந்திருக்கும் தன்மை வெளியில் இல்லாட்டாலும் மனசுக்குள்ள எல்லா விசித்திர விசித்திரமா எண்ணங்கள்லாம் இருக்கு அவன் எண்ணங்களையே ஞானம்னு சொல்லிட்டு தாட்டையே கான்சியஸ்னஸ் நினைச்சிட்டு இது அடுத்து நம்ம பார்க்க ஆக விற்பிகளையே சைத்தன்யம்னு நினைக்கிறார்கள் நம்ம என்ன சொல்ல போறோம் சைத்தன்யம் வேற விற்த்தி வேறன்னு சொல்ல போறோம் அதுக்காக வேண்டி இது பாடம் இப்படி தொடர்ந்து நடக்கிறது அப்புறம் கடைசியில் பார்த்தோம் இருபத்தி ஆறாம் ஸ்லோகத்தில் சொன்னோம் ஒரு பொழுதும் சித்தம் ந சம்ஸ்பிருஷதி இந்த புஸ்தகத்தில் மனசுன்னு போட்டிருக்கிறது தப்பு அது எப்படியோ தப்பு வந்துடுத்து தவறுகளுக்கு வருந்துகிறோம் ஆகவே சித்த சப்தத்துக்கு சைத்தன்யம்னு பேர் அடுத்தாப்பில் பாருங்கள் அடுத்த ஸ்லோகத்திலே சித்தத்துக்கு ஞானம்னு போட்டாங்க ஆகையினால அது ஏதோ ஒரு புஸ்தகத்தை பிரமாணமாக வச்சுன்னு போட்டதுனால அந்த புஸ்தகம் அப்பிரமாணம் என்பது இப்பொழுது தெரிகிறது அது கவனிக்கலை ஆ சித்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சைத்தன்யம் வழக்கமாக என்ன சித்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் மெம்மரின்னு அர்த்தம் நினைவுன்னு அர்த்தம் நினைவுக்கு தான் எத்தனையோ நினைவு சுரங்க என்ன சொல்றது ஸ்டோரு எண்ணங்களின் தோ எண்ணங்களெல்லாம் இருக்கிற ஒரு எண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறை எண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறை அதுக்குதான் சித்தம்னு சாதாரணமா அர்த்தம் இங்கே அப்படி அர்த்தம் இல்லை சித்த சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் சைத்தன்யம் சித்து இத்தேவ அர்த்தம் அது என்ன பண்ணுகிறது சித்தம் அர்த்தம் இல்லை கொஞ்சம் கூட ஒட்டுறது கிடையாது ஒட்டுவதே இல்லை நம்ம என்ன நினைச்சுருக்கோம் அப்படி அது மயமா ஆயிட்டான் தன்மயமாட்டான் நாட்டின் இறை மயமாகி விட்டான் கடவுள் அப்படியே நல்லதே சொல்லுவோமே ி அது மதுமயமாகவும் ஆக முடியாது ஏன்னா எதுவுமே இல்லை உன்னை தவிர ஒன்றும் இல்லை அதான் உனக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை உனக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை அதனால நீ எதையும் சம்ஸ்பர்ஷனம் பண்ணல் அதுதான் யோகா அஸ்ப்பசயோகி விஷய விஷயசி விஷயனுடயம் அவிஷ் சத்தியம் விஷய விஷய விஷய விஷயச மூணு என்னது விஷய விஷயத்தை கிரகிக்கிறவனுக்கு பேர் விஷயினால் கிரகிக்கப்படுறதுக்கு பேர் என்ன விஷயம் விஷயக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு விஷயி விஷய சம்பந்தா துவைதம் தானே சம்பந்த வனுடைய உண்மையிலே விஷயம் இல்லை சம்பந்திருபி காலத்தயே நாஸ்தி எப்படித்தோட சம்ர்சனம் பண்றதில்லையோ சம்பந்தம் வைப்பதில்லையோ தொடர்பு கொள்வதில்லையோ ஒட்டுவதில்லையோ அதை போலவே ஜாக்ரத் பிரபஞ்சத்திலே இருக்கிற துரியன் துரியன் ஒரு நாளும் ஜாக்ரத் புருஷனுடைய விவகாரத்தில் சம்பந்தமே உடையவனாக இதுதான் நமக்கு எனக்கு நமக்கு அனுபவ திருஷ்டாந்தம் என்னது சம்பந்தம் ஜாகிரத் ஜாக்ரத் பிரபஞ்சத்துல இருக்கிற போதுனத்தோட அபிமானம் வச்சிருக்கிறவனுக்குதார்த்தத்தோட சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்புறம் முழிச்சத்துக்கு பிறகு என்ன ஆகிறது புருஷனும் கிடையாது பிரபஞ்சமும் கிடையாதுன்னு புரிகிறது அதே நியாயத்தை இந்த அனுபவத்தை புரிந்து கொண்டு இன்னொரு அனுபவம் வேற இருக்கு சுசுக்தி பிரப சுசுத்தில காரண பிரபஞ்சத்துல அவனை ஜாத்தாவ தவிர என்ன அபாவ திரஷ்டாவ ஒண்ணும் கிடையாது ஞ்சு பிரபஞ்ச அபாவ அபாவத்திரவன் அபாவத்தி அபாவிலி பாவ அபாவ சம்ீக்ஷண அ சொல்லாம் பொருளோடு தொடர்பு கொள்வதில்லை இப்ப நான் புஸ்தகத்தோடு தொடர்பு கொள்றேன் அதுவும் உண்மை இல்லை நான் திடீர்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன் ஒரு புஸ்தகத்தை நினைச்சுக்கிறேன் நினைச்சுக்கிறேன் அந்த புஸ்தகத்தில் அது இருக்கேன் நினைச்சுக்கிறேன் அந்த புத்தகத்தில நினைக்கும் பொழுது நான் அதோட சம்பந்தம் வைக்கிறேன் அப்பவும் கிடையாது ஆக விஷய சம்பந்தமும் கிடையாது விற்பி சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் விஷய சம்ஸ்பரிசனம் நாஸ்தி விற்தி சம்ஸ்பரிசோப்பி நாஸ்தி ஆகையினாலதான் நம்ம என்ன சொல்றோம் எல்லாரும் படிச்சாலும் வாசனையே போக மாட்டேங்கிற சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க வாசனையே போக மாட்டேங்கிறோம் சரி ஒத்துக்கிறோம் வாசனை ஆத்மாவுக்கா மனசுக்கா மனசுக்கு வாசனை மனசுக்கு நல்ல வாசனை நிறைய உண்டு பண்ணி ஆச்சா இல்லையா பண்ணிட்டோம் ஒரு முப்பது வருஷமா நல்ல வாசனை உண்டு பண்றதுக்காக நியூஸ் பேப்பரை படிக்கல டிவியை பார்க்கல அனாவசியமா பேசுற ஜனங்களோட பழகல எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சு முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு அப்படி முப்பது நாற்பது வருஷம் ஆனத்துக்கு பிறகு வாசனைகள் பலமா இருக்குமா குறைஞ்சிருக்குமா வாசனை முப்பது வருஷம் கண்டினியூ பண்ண முடியாது நடக்காது அதுக்கப்புறமும் இன்னமோ ஒரு வாசனை வர்றது சுவாமி அது எங்கேயோ சின்ன வயசுல இருந்த சுவாசனை எல்லாம் வர்றதுன்னா வாசனையே உடையது தான் மனசு வாசனை உனக்கே போக வா பிடிச்சு அதையே இப்படி பிடிச்சிட்டு இருக்க பலமா ஆத்மாவுக்கு தான் வாசனையே இல்லையே வாசனை இல்லாத நீ யாரு வாசனை இல்லாத சைதன்ய ஸ்வரூபோகம் அதுக்கப்புறம் என்னத்துக்கு அந்த சம்ஸ்பர் பண்ணிட்டு வாசனையை பத்தி ஆகினாலோகம் ஏவம் யாசியசி பாண்டவ எல்லாம் ஞாவத்துக்கு வரவேண்டாமோ நிலச்சித்தம் அர்த்தம் நம்ஸ்பிருஷதி அர்த்தம் தரம் அதோடையும் சம்பந்தம் ஏன் அப்படின்னா எப்படி சுவாமி அப்படின்னா அது எப்படி சம்பந்தம் இல்லைன்னா எதா எதா நேத்துவாத் என்ன உத்தகேத்துவத் ஸ்வப்னவத் டட்டவத் தந்து அம்சவத்து அம்சம்னா என்ன தந்துவோட ஒரு நூலை எடுத்துட்டு அந்த நூலை பிச்சு பிச்சுன்னு போயிட்டே இருந்தால் என்ன முடியும் வெங்காயத்தை சொல்லலை சங்கராச்சாரியர் ஏன்னா வெங்காயமெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை அதனால் வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இல்லாததுனால வெங்காயம் வந்து மாம்சத்தை காட்டிலும் மோசம்னு தீர்மானம் பண்ணி இருக்கிறதுனால வெங்காயத்து பக்கமே போகிறது சாஸ்திரப்படி வெங்காயமும் பூண்டும் மாம்சத்தை விட மோசமானது சொல்லிருக்கு மாம்சபக்ஷனம் சொல்லியிருக்கு மனு வந்து சொல்றார் ஷார்த்தத்தில் மாம்சம் பரிமாறப்பட வேண்டும்ங்கிறார் மாம்சம் பண்ண பரிமாறாத ஸ்ரார்த்தம் பிரயோஜனம் இல்லாததுங்கிற மனுஸ்மிருத்தியில இருக்கு அதனால தான் உளுந்தை எடுத்துக்கணும் வைப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பூஜா கர்மங்கள் எல்லாம் உளுந்து மாவை வந்து உளுந்த வேக வச்சு அதை பலி கொடுப்பான் ஏன்னா உளுந்துக்கு அந்த மாம்சத்தோட சக்தி இருக்குது ஆயினால உளுந்து மாம்சத்துடைய ஸ்தானம் உளுந்து வடைய தயிரில் போட்டு சாப்பிட்டா இன்னும் விசேஷமாக மாம்சத்தோட சக்தி கிடைக்கும் மாம்சம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஒரு சக்தி பலம் உண்டாகுமோ அந்த பலத்தை உளுந்து வடை கொடுக்கும் நமக்கு தாற்பயம் அதுல இல்லை வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை அதனால சங்கராச்சாரியர் வெங்காய உதாரணத்தை விட்டுவிட்டார் நம்ம பேசினதெல்லாம் மனுஸ்மிருதி எல்லாம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அதனால நமக்கும் அது அவுட் ஆஃப் நம்ம பாட்டு சாப்பிட்டுருக்கலாம் அது உங்கள் பாடு நான் சொல்ல மாட்டேன் அது உங்கள் வாசனை என்ன பண்ண முடியும் வெங்காயம் சாப்பிட்ற வாசனையே போகலைன்னா மோட்சம் இந்த வரை போகும் என்ன அதனால அது சுவாமியும் அது ஒரு ஹேபிட் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் இல்லையா சதிரசம் பிரகிருத்தி யாந்தி பூதானி நிகர கிம் கரிஷத்தி எல்லாரும் சொல்கிறாங்க வெங்காயம் இல்லாமல் என்ன சாப்பாடு அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறேன் நான் திருப்புராயத்துறையில் போய் சேர்ந்த உடனே நான் வந்து வெங்காய கடவழியாவே போகமாட்டேன் வெங்காய கடவழியாக போனால் எனக்கு ஒத்துக்காது அலர்ஜி ஆகினால ஒருத்தர் சொன்னார் வெங்காயத்தை எடுத்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணால் சரியாயிடுங்க வெங்காயத்தோடன்ஸ் எடுத்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதோட வெங்காயம் சாப்பிட உங்களால முடியும் அந்த வெங்காயமே சாப்பிட மாட்டேன் திருப்பராய துறையில் போன உடனே ஒரே வெங்காயம் வெங்காய சாதம் சாதத்திலேயே வெங்காயம் தயிர்ல கூட வெங்காயத்தை வெறி நல்கி போட்டுவிட்டான் சாப்பிடவே முடியலை அப்புறம் நான் வெறுமனே மோரை விட்டு சாப்பிட்றேன் சுவாமிஜி பார்த்துருந்தார் சித்வான் சுவாமி இப்படி பார்த்தார் ஏன் நீங்கள் எதுவும் சாப்பிட்றதில்லை அப்படின்னு கேட்டார் ரொம்ப மரியாதையாக பேசுவார் அவ்வளோ பெரிய மகா ஏதும் சாப்பிட்றதில்லை அப்படின்னா சுவாமி நான் வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை வெங்காய கடை கூட போக மாட்டேன் அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டார் வா வெங்காய மூட்டையை வாங்கிறத நிறுத்து வெங்காயம்ூட்டையை வாங்குறத நிறுத்து நான் பத்து வருஷம் வெங்காயம் இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா தான் இருக்கும் இனிமே ஆசிரமத்தில் வெங்காயம் வாங்கக்கூடாது எனக்கும் கஷ்டமா இருந்தது ஏன்னா அவங்க இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்காங்க இவருக்கு பெரிய சுவாமி வந்து பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க ஐநூறு அறுநூறு பசங்க சாப்பிடற இடம் சுவாமிகள்லாம் நிறைய பேருக்கு வாசனை இருக்குது அப்படி இருக்கிற போது நான் மாத்திரம் வெங்காயம் சாப்பிடுங்கிறதுக்காக ஒருத்தனுக்காக வேண்டி வெங்காயத்தே நிறுத்துன்னு சொல்கிறாரு இவருன்னு வருத்தப்பட்டேன் நானும் கூட நினச்சேன் எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி ஆனால் அதுக்கு நான் இருக்கிற வரைக்கும் அங்கே வெங்காயம் இல்லை அதுக்கப்புறம் திருப்பிராயத்துலேருந்து திருவேடத்துக்கு கூப்பிட்டு வந்தார் கூட்டிட்டு வந்த உடனே உட்காந்து வச்சு முதல்ல கூப்பிட்டு சொல்கிறார் வெங்காயம் இருக்கக்கூடாது இப்போ எனக்கு என்னென்னா நமக்காக வேண்டி சுவாமிக்கு சொல்கிறார் என்ன கருணை அது அது ஒரு பக்கம் ஆனா இத்தனை பேர் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன எல்லாரும் சொன்னார் ஒரு சுவாமிய கோபம் வந்தது உங்க பேர்ல எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது உங்களால எங்களுக்கு வெங்காயம் போச்சேன்னு சொல்லு ஒரு சுவாமியும் சொன்னார் அதுதான் எதுக்கு சொல்றேன் அத சொன்ன இல்லாம நல்லா இருக்கும் நான் இருந்திருக்கேன் அப்படி இருந்திருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் வருஷம் அப்படி சாப்பிட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அத சொல்லு போங்காயஜர் கடைசில ஒன்னும் இல்லாம போறதுவாதுங்கிறத்துக்கு உக்தேதுவாதுங்கிறார் சங்கராஜன் இப்படி சொன்ன காரணத்தினால் அர்த்தஹா அர்த்த அபூத்தகான அர்த்தம் உண்மையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அர்த்தம் இல்லவே இல்லை அது மாத்திரம் இல்லை தத்தகாத்தி பொருளே இல்லை பொருளின் தோற்றம் எங்கே இருக்க போக பொருளின் பொருளே இல்லை என்கிற பொழுது பொருளின் தோற்றம் எங்கே இருக்கப் போகிறது அதற்கு வேறாக தத்தகான அர்த்தம் அர்த்த சித்தத்துக்கு வேறாக அர்த்தாபாசமும் இல்லை எதுவும் தோன்றவே இல்லை அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் நிமித்தம் நசதா சித்தம் अनिमित्तो அமி கலம் தியம் நித்தம் அனிமி தமிழில் போட்டிருக்குது நான் அப்புறம் சொல்றேன் இங்கே ஞானத்தின் பிரமைன்னு போட்டிருக்கு பிரமைங்கிறது வந்து எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் ஏன் பிரமானும் அர்த்தம் பண்ணலாம் பிரமான் அர்த்தம் பண்ணலாம் பிரமைன்னா இங்கே அர்த்தம் வந்து பிரமைன்னா இங்கே தவறான அறிவுன்னு அர்த்தம் அறிவுக்கு தவறான அறிவு எப்படி ஏற்படும் அறிவுக்கு தவறான அறிவு எப்படி ஏற்படும் அதுதான் அர்த்தம் இப்போ இருபத்தி நாலு ஸ்லோகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கணும் போச்சு பிரக்யம் இந்த நாலு பிரஜம் அந்த ஆறும் மறந்துடக்கூடாது அது ஞாபகம் இருக்கோ எப்போவோ பார்த்தது போன நவம்பரில் படித்தது இப்போ ஞாபகத்துக்கு வருமானம்னா என்ன அர்த்தம் தைஜச நிஷேத ந பகிஷ்பிரம் விஸ்வ நிஷேத ந உபய உபயதிரம் அந்த இது வந்து என்னன்னா என்ன அர்த்தம் இதுவும் இல்லை அதாவது அப்பாற்பட்டதாகவும் இல்லை நம்ம சொன்ன கிடையாது கிடையாது யமும் கிடையாது இடையில ஒரு மாதிரி இருக்கோமே பிளாங்க் அதெல்லாம் சொல்றோம் அந்தரானம்ன சுத்தாவல இருக்கூடிய ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்கிறதும் கிடையாது நான் அப்பிரக்யம் அதனால இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது அசுச்சைத்தியம் அப்புறம் வந்து அதிருஷ்டம் அவிராஹியம் அலட்சணம் அச்சித்யம் அவ்வியம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபமம் சாந்தம் அதுவைதம் சத்துமாய பார்த்துட்டோம் இங்க என்ன சொல்றாருன்னா அதை மறந்து கூடாது மறக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த கரு இருபத்தி நாலாவது காரிக்கையிலிருந்து அந்த மந்த்ரத்தையும் இதையும் ஒரு சேர மனசுக்குள்ள அந்த மந்திர விறத்தியும் ஓடின் ஸ்லோக விற்த்தியும் ஓடின் இருக்கணும் இந்த ஸ்லோகார்த்த விற்த்தியும் ஓடின் காரிக்க மந்திர்திருத்தி அந்த மந்திர விற்பி மந்த்ர்த்த விரத்தி அப்புறம் வந்து காரிகா விற்பி காரிகா அர்த்த விற்பி இத்தனையும் இருந்தாத்தான் குழப்பம் இருந்தா தான் அது சரியா இருக்கும் பலமா இருக்கும் நிமித்தம் ரெண்டு தினம் படிச்சோம் இல்லையாத படிச்சோம் இல்லையா நிமித்தம் சஸ்பிருஷதி இந்த ஸ்லோகத்தில் இருபத்தி ஏழாவது கார்கையில முக்கியமான வாக்கியம் என்னது நிமித்தம்னா என்ன விஷயம் சித்தம்னா என்ன சைத்தன்யம் ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப நினைவுபடுத்துறார் சதா சம்ஸ்பிருஷதி ஒருபொழுதும் சம்ஸ்பர்சனம் பண்றதில்லை அஸ்பர்ஷயோகா சர்வசத்துவ சுகா ஹிதா தேஷிதா இதேதான் சர்வயோகிபி துர்தர்ஷா படிக்கணும் சர்வயோகிபி துர்தர்ஷா எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு காரிக நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும் ஊன் கலந்து உயிர் கலந்து அந்த காரிக்கா ஸ்லோகங்கள் இதெல்லாம் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று எப்படி பக்திக்கு பக்தியினுடைய உச்சத்துக்கு சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் ஞானத்தினுடைய உச்சம் இதுக்கு மேல என்ன சொல்றது ஒருபொழுதும் சம்ஸ்பர்சனம் பண்றதில்லை திருஷு அத்வசு சதாவோட அர்த்தம் தான் திருஷு அத்வசுங்கிறது சதாங்கறதோட அர்த்தம் சொன்னா காலங்களின் அர்த்தம் மூன்று காலங்களிலும் அப்படின்னா என்னர்த்தம் நான் ஒருபொழுதும் ஒருபொழுதும் எந்த விஷயத்தையும் ஸ்பரிசித்ததே கிடையாது கிடையாது போவதும் இல்லை ஒரு நாள் டச் பண்ணது கிடையாது ஆகியனால அது வந்து அனிர் மதிப்பு கிடையாது ஆனாலும் திரும்பி அந்த இல்லங்குற மாதிரி இருக்கே அப்படிங்க அப்படி என்ன நினைக்கிறேன் இப்போ அப்படின்னு இல்லை இது அப்படியே மறைஞ்சி நல்லா இருக்கும் எப்படி தூக்கத்தில் ஒண்ணுமே இல்லாமல் போயிடுறதோ அது மாதிரி எல்லாம் தெரியாமல் போயிட்டா அப்படியே நல்லா இருக்குமே அப்படி இருந்தா கிளாஸே நடக்காது வகுப்பே நடக்காது எதுக்கு பாடம் நடத்தணும் அப்பன்னா சுவாமிஜி இப்ப இந்த வகுப்பெல்லாம் வந்து இல்லவே இல்லையான் ஆமா இல்லவே இல்லை அப்ப வந்து இந்த வகுப்புல நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் என்டர் பண்றதா இல்லையான்னு யாருக்கும் தெரியும் வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கிறதெல்லாம் உள்ள போறதா இல்லையா அதான் ஒண்ணுமே இல்லை நீங்க இல்லங்கிறது புரிஞ்சு போயிடுறேன் இல்லை நீங்க சொல்றது ஒண்ணும் இல்லை அப்படி இல்லப்பா இது என்டர் பண்ணணும் இல்லாட்டி நான் பாட்டுக்கு சொல்லிக்கிண்டே இருப்பேன் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலேன்னு வச்சு என்ன பண்றது இப்ப மாத்திரம் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டுடா நான் சொன்னேன் இல்லையா ஒரு தடவை சொன்னேன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தட்ட சொன்னார் சம்ஸ்கிருதத்தை இவர் ஒரு பதினஞ்சு வருஷமா படிக்கிறார் எல்லாம் சம்ஸ்கிருதத்தை பதினஞ்சு வருஷமா ஒன்லி ஃபார்சிங் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இன்னொருத்தட்ட சொல்றாரு எங்க நாங்கள் மெட்ராஸ் நான் படிக்கிற போது நடந்த நிகழ்ச்சி இன்னொருத்தட்ட சொல்றாரு என்ன இருந்தாலும் பா சம்ஸ்கிருதம் கஷ்டம் அப்படின்னார் யாரும் படித்தவர் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவர் சொன்னார் படித்தவர் கஷ்டம்ங்கிற என்ன இருந்தாலும் சம்ஸ்கிருத பாஷை கஷ்டம் நேரம் அவர் சொன்ன தப்பு அது வேற விஷயம் இத்தனை வருஷம் படிச்சுவிட்டு அப்படி சொன்னார்னா அது என்ன பிரயோஜனம் அவர் பதினஞ்சு வருஷம் படிச்சு அவர் சொல்கிறார் சம்ஸ்கிருதம் லாங்குவேஜ் என்ன இருந்தாலும் கஷ்டம் அவர் கேட்டார் இது புரியறதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாச்சான் இது எனக்கு ஆரம்பத்துலேயே புரிஞ்சு போச்சு அதனால்தான் நான் இது அறிவு எப்படிப்பட்டது இவன் படிச்சு புரிஞ்சு சொல்றான்னு தெரியுமே நமக்கு வந்து இப்படி வந்து என்னென்ன மாண்டுவைக்கு புரிஞ்சுதான் என்னவோ மத்த உபரிஷத்து புரிஞ்சுட்ட மாதிரி அதனால நிமித்தம் சதா கிடையாது மூன்று காலத்திலும் கிடையாது ஏன் காலத்தையே ஸ்பர்சிக்கிறது இல்லை அப்புறம் இல்லை விஷயத்தை ஸ்பர்சிக்கிறது காலத்தையே அது காண்பதில்லை காலத்தை காலமே ஒரு என்னது தோற்றம் காலம் என்ற ஒன்று இருக்கிறது காலம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அந்த ஸ்டீஃபன் ஹிக்கிங்ஸ் அவர் பே அவர் ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் டைம்னு ஒரு புஸ்தம் எழுதி காலம் படிக்கணும் அதனால இந்த காலம் இந்த காலம்ங்கிற காலத்த பார்த்தாலே அந்த காலத்தம் வந்து இல்லைன்னு தெரியும் காலம்ங்கிறது நம்மளாக கற்பிச்சுண்ட ஒன்று எப்படி இந்த இடம் எங்களது அது உங்களது அப்படின்னு நம்ம கற்பிச்சுட்டு இருக்கோமோ இது கர்நாடகா இது தமிழ்நாடு இது இந்தியா இது அமெரிக்கா இது ஜப்பான் அப்படின்னு நம்ம ஏதோ கற்பிச்சுட்டு இருக்கோமோ அது மாதிரி தான் வாஸ்தவம் கிடையாது காலம் என்பது ஒரு கல்பனை கல்பனை என்று புரிந்து கொள்ளாமல் இந்த கற்பனைக்குள்ள நாம் அக்கா அந்நாள் என்னாலோ இந்நாள் என்னாலோ சொல்லி திருவசு முடிச்சுடுவோம் இருக்கார் இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி நாலாம் ஸ்லோகத்திலிருந்து இது இருபத்தி ஆறாம் ஸ்லோகத்தினுடைய கருத்தை மறுபடியும் சொன்னார் எப்படி கீதையில பகவான் அந்த திரும்பவும் சொல்றாரோ என்னென்ன நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா அதை வந்து திரும்பவும் சொல்லுவார் அச்சே தியோஜம அக்லேத்தியோ சோஷ ரிபீஷன் தானே என்ன இது கர்த்தரி பிரயோகம் இது கர்மணி பிரயோகம் அவ்வளோதான் மாத்தி போட்டிருக்காரு அவர் அதுதான் இங்க அப்படி கூட பண்ணலை அப்படியே போட்டார் சதா திருஷு அத்வசு மூன்று காலத்திலும் ஒருவேளை கேட்கக்கூடுமே ஒருத்தன் வாஸ்தவம் ஒரு காலத்தில் சம்ஸ்பரிசம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இன்னொரு காலத்தில் சம்ஸ்பரிசம் பண்ணி இல்லை நான் முதல்ல சம்ஸ்பரிசம் பண்ணிட்டு இருந்தேன் வந்துடுத்து ஞானம் வந்த உடனே சம்ஸ்பரிசம் போச்சு அப்படி கிடையாதுலயும் அதை ஸ்பரிசிக்கல நீ எந்த காலத்திலையும் ஸ்பரிசிக்கலேங்கிற ஞானம் தான் உனக்கு கொடுக்கப்பட்டதே தவிர ஒரு காலத்துல நீ ஸ்பரிசித்தாய் இப்பொழுது நீ ஸ்பரிசிக்கவில்லை என்று உனக்கு சொல்லவில்லை நீ எந்த காலத்திலும் இதை ஸ்பரிசித்ததே கிடையாது நீ ஸ்பரிசித்ததாக நீ நினைத்து கொண்டிருப்பது அறியாமை ஆகவே மூன்று காலங்களிலும் சைதன்யம் விஷயங்களை சம் ஸ்பரிசித்ததே கிடையாது என்பது கருத்து அப்புறம் அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்வியே இதில் இல்லை பதில் மாத்திரம் இருக்கு அதாவது பௌத்தர்கள் அந்த பாஹ்யார்த்தவாதிகள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு பதில சொல்லியிருக்கார் கவுடபாதர் கேள்வியை நாம் சப்ளை பண்ணிக்கணும் கதம் விபர்யாசிஷி அனிமித்த அனிமித்திமித்த விபர்யாசம் அப்படிங்கிறது கேள்வி பவிஷியத்தி கொஸ்டின் மார்க் கதம் பவிஷதி ஆக்ஷேப கேள்வி கிடையாதுன்னு எப்படி வரும் வராது அப்படிங்கிறது ஏன் வராது என்னது அப்படின்னா அவர் முக்கியமான கேள்வி கேட்குறான் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஞானம் வந்து எதையுமே ஸ்பரிசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நம்ம அனுபவத்தில் இது சரியான அறிவு தவறான அறிவுன்னு ஒன்று இருக்குது சரியான அறிவு தவறான அறிவுன்னு ஒன்று இருக்குது பாருங்க சைத்தன்யம் இருக்குது சரியான அறிவு தவறான அறிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த சரியான அறிவை தெரிஞ்சு தவறான அறிவிலிருந்து சரியான அறிவை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சரியானது தவறானதுங்கிறது அறிவில் இருக்கா அறிவுக்கு வேறாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேளு இந்த சரியான அறிவு இது வந்து இது கயிறு இது பாம்பு இது பாம்பு இல்லை இது கயிறுதான் என்கின்ற அறிவு புறத்தே இருக்கிறதா சைதன்யத்தில் இருக்கிறதா இது கேள்வி எப்படி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருமான தெரியாது வெளியே இருக்கா உள்ளே இருக்கா சொல்லு அப்ப இப்ப வரும் இது கயிறல்ல இது கயிறு தான் பாம்பு அல்ல இது பாம்பு இல்லை இது கயிறுதான் என்கின்ற அறிவை நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்த அறிவுற இந்த விஷயம் வெளியில இருக்கா இல்லையா விஷயம் வெளியில இருக்கு இன்னொன்னு பாம்பு பாம்பு சரியான அறிவு அப்புறம் கயிறை பார்த்து கயிறுன்னு சொன்னா சரியான அறிவு கயிறை பாம்பு தப்பான அறிவு தப்பான அறிவுக்கு காரணமான ஒரு பொருள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா பொருளும் இல்லையா தப்பான அறிவும் இல்லைங்கிறத எங்க சித்தாந்தம் விஷயம் புரிஞ்சதுக்கு நம்ம படிக்கிறது மோட்சத்துக்கா மோட்சம் இதனால இந்த ஞானம் இது வந்து இருக்கா இல்லையா சொல்றார் விஷயமே இல்லைங்கிற போது விஷயத்துல தப்பு ரைட்டு எங்க இருக்குற விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் என்ன அனுபவிக்கிறதுக்கான நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான ஆப்ஜெக்டே எக்ஸ்டர்னல் இங்கிலீஷ் புறப்பொருள் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் புறப்பொருளின் தோற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் புறப்பொருளாது புறப்பொருள் தோற்றம் ஆகுது இல்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற போது புறப்பொருள் சரியானது தப்பானதுங்கிறது எங்க இருக்கு புறப்பொருளே இல்லை அதுல சரி தப்பு சரி தப்புன்னு நினைக்கிறது தப்பு இது சரி இது தப்புன்னு நினைக்கிறது தப்பு ஏன்னா தப்பானதுக்கு சரியானதுன்னு இருக்குங்கிறதே இல்லை இது சரியானது இது ரைட் நாலெட் Is wrong knowledge? இதுக்கு வழியே இல்லை நோட் நோ சரியானதும் இல்லை அதனாலதான் என்ன சொல்றோம் தர்மமும் இல்லை அதர்மும் இல்லை சரியானது தப்பு ஞானமும் இல்லை அஜானமும் இல்லை ஞானமும் இல்லை அஜானமும் இல்லை தர்மமும் இல்லை அதர்மும் இல்லை எப்படி அஜாத்திவாதத்தினுடைய கம்பீரம் பார் ஆகியனால கசம் விபர்யாசா பத்தி விபர்யாசிவு சரியான அறிவு என்கின்ற கருத்து அணிமித்தே விபரியாசா விபரியாசக விபரியாசாங்கிறது சங்கராஜர் அர்த்தம் போடுறது இல்லை விபரியாசன்னா தவறாக புரிந்து கொள்வது என்பது அப்படின்னு அர்த்தம் விபர்யாசான் நம்ம விபரீத பாவனை சொல்றோம் இல்லையா விபர்யாசகா விபரீதமாக தெரிந்து கொள்வது என்பது எங்கே இருக்கிறது தசிய தசியம் தசிய பிரஜப்தே சைதன்ய இந்த இடத்துல சித்திய போட்டு பிரஜப்தி போட்டால் தகராறு பழைய ஆரம்பிச்சிடும் வேண்டாம் இந்த இடத்துல சித்தசேன்னு போட்டு தசிய சித்தசிய கதம் பஷதி அனிமித்தப்பா அப்படி சொல்லி முடிச்சுட்டார் இனி அடுத்தது ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு அப்போ இப்ப வந்து இது என்ன பண்றோம்னா இப்போ ஓரளவுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டோம் யாருக்கு பாக்கியார்த்த வாதிகள்ார்த்த அஸ்தித்வாதிகள் ஹீன யானிகளுக்கு பதில் சொல்லியாச்சு அவங்க என்ன சொன்னாங்க சனிமித்தம் துவயநாசத்திளேஷ்யன்னு சொன்னார் அப்புறம் அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால் அதாவது நிமிஷம் அதான் நிமித்தம் ஆலம்பனம் நம்ம நிமித்தமும் இல்லை ஆலம்பனமும் இல்லை வைச்சித்யமும் அதுக்கு காரணங்கள்லாம் சொன்னோம் அஸ்தி வளையல் இல்லை தங்கம் தான் இருக்கிறது பொய்யா உண்மையான தங்கத்தோடும் தொடர்பு இல்லை பொய்யான தங்கத்தோடு ரெண்டும் கிடையாது தங்க உண்மையும் கிடையாது அது பொய்யும் கிடையாது ஒரு தோற்றம் பொய் தான் சொல்லணும் அதுக்கு ஒரு இருப்பு இல்லையே அதுக்கு ஒரு இருப்பு இல்லாதனா இருப்பு இருப்பது போல தோன்று இருப்பு இருப்பது போலவும் உண்மையில் இருப்பு இல்லாததும் மிச்சியா அப்படி சொல்லணும் இருப்பு இருப்பது போலவும் ஆராய்ச்சி செய்யாவிட்டால் இருப்பு இருப்பது போலவும் ஆராய்ச்சி செய்தால் இருப்பு இல்லாமல் போவதும் எதுவோ அதுவே மிச்சியா எனப்படும் இல்லையா இந்த ஜகத்துக்கு இருப்பு இருக்கா இல்லையான்னா இருப்பு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா விசாரம் பண்ணினா இருப்பு இல்லை இருப்பு இருக்கிற மாதிரியும் விசாரிச்சா இருப்பு இல்லாமல் போவது எதுவோ அதுவே மித்யா இது சத் ஆபாசகா சதாபாசா சதாபாசத்துக்கு சொல்ல மித்யாவுக்கே இன்னொரு பேர் என்ன சதாபாசா சதாபாசா ஏவ மித்யா சத்து மாதிரி சத்து சதாபாசிதாபாசம் கேட்டிருப்பீங்க சதாபாசம் கேட்டிருக்கமாட்டிங்க சாதாரணமாக ஆனந்தாபாசமும் கேட்டிருப்போம் என்ன இது ஆனந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது தயிர் சாமி சாப்பிட்டா அப்படின்னு இப்போ ஆனந்தாபாசம் அது ஆனந்த ஆபாசம் உங்களுக்கு அந்த விஷயானந்தே பிரம்மானந்தத்தில் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் நான் கிளாஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு முடியலை ஆஹா ஆனந்தாபாசா அப்புறம் சிதாபாஷா சொல்றோம் ஆனா வாஸ்தவம் ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் புத்திசாலி இல்லைன்னு அது மாதிரி இந்த ஜகத்து இருக்கிற மாதிரி இருக்கு அறிவுங்கிறது என்னமோ தனியா இருக்கிற மாதிரி அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு அறிவுனா மனசுக்கு புத்திக்கு அறிவு இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அது கிடையாது அது சிதாபாசா சதா சதாபாசா ஆனந்தாபாசா சொல்ல ஆரம்பிக்கிறார் கௌடபாதாஜி என்னதுக்குன்னா இவங்களுக்கு சொல்லியாச்சு யாருக்கு இவங்களுக்குலாம் பதில் சொல்லி முடிச்சாச்சு கடகா நாஸ்தி என்ன சொப்னவத்து சொப்ன திருஷ்டாந்தம் கட மிருத்து திருஷ்டாந்தம் தந்து அம்சங்கள் அந்த திருஷ்டா அந்த சங்கராச்சாரியை சொல்கிறார் அந்த தந்துவை பிரிச்சுன்னே போனால் ஒன்றும் இல்லை இந்த எக்ஸாம்பிளால் அவர்களுக்கு பதில் சொல்லியாச்சு விபர்யாசமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டா சொல்லியாச்சு எல்லாம் விளக்கி சொல்லியாச்சு அதனால் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டார் யாரு பாஹ்யார்த்தவாதி போயிட்டார் எங்கள் வாத்தியாட்டம் போய் திரும்பவும் இதை பற்றி கேள்வி கேட்குறேன்னு போயிட்டார் ஏதோ இப்படி தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் நீங்கள் சொன்னது சரியா இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு போயிட்டார் அதெல்லாம் இதில் இல்லை இது எனக்கு தான் தெரியும் அவர் போயிட்டார் அப்புறம் உடனே என்னென்னா சரி நம்ம கூடவே இவர் இருக்கார் எப்படி நம்ம அவங்கள ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு நம்மள்கிட்ட பேசினார் இருரு உனக்கு இருக்கு நான் உள்ளே போய் உன்னை வச்சுக்கிறேன் நீ கூடவே இருக்கேன் நீ வந்து நீ சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் சரியா இருந்துனாலும் உங்கள சரின்னு சேர்ந்து விட்டேன் நான் இப்போ வந்து என்னன்னா டிஎம்கே பிஜேபி ஆபாச குரூப் பேருக்கு தான் இவ அந்த ஆஸ்திகா குரூப் நாஸ்திகா குரூப் இப்போ நம்மளும் என்ன பண்ணிட்டோம்னா இவங்களோட சேர்ந்து விட்டோம் இது என்ன ஆச்சுன்னா ஜெயிச்சத்துக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இது நாஸ்திகா குரூப் மாறிடு காங்கிரஸ் போயிடுச்சு நம்ம மாத்திக்கிறோம் நம்ம என்ன பண்றோம்னா வேறு பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறோம் இனிமேல் நீ வந்து எங்களோட சரி வரமாட்டேன் நான் என்ன உனக்கு சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதில் வந்து ஒரு கருத்து பாக்கியார்த்தவாதிக்கு பதில் இன்னொரு கருத்து விஜானவாதிக்கு நம்ம கூட இருக்கிற யோகாச்சாரனுக்கு பதில் யோ யோகாச்சார நீ நினைக்கிற நீ எல்லாத்துலேயும் எங்களோட சேர்ந்துருக்கேன் எங்களுக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் சரியாக இருக்குது பல அம்சங்களில் சரியாக இருக்கு நீ உலகத்தை பொய்யுங்கிற நாங்களும் உலகத்தை பொய்யுங்கிறோம் நீயும் வந்து சைதன்யம் சத்தியங்கிற நாங்களும் சைதன்யம் சத்தியங்கிறோம் ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நீ சைதன்ய அனித்யத்தை சொல்கிற நாங்கள் சைதன்ய நித்தியத்தை சொல்கிறோம் நீ அனித்யம் சொல்கிறது எப்படி தப்புன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இதுதான் அடுத்த கிளாஸில் வரப்போகிறது பார்க்கலாம் दित्रयोन मुक्तम तथा ம் ஜிரதாதிமுகம்ோக்காரைக்குசம் வேதம் தன்னியம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூத விபா வோமவெய்ஷிணா நம ஐயேயுள்ளே நின்று அனந்த ஜன்மாண்டயி விளிிவந்த குருவே போ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிகி ஜகன்மாரிவிக்கீ சத்நாஸ் ஹரி ஓம்